வணக்கம் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரமக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவின் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எனப்படும் மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும் இதனை கலைக்க முடியாது இரண்டு இந்திய பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தங்களது வாதங்களை ஹிந்தி ஆங்கிலம் மற்றும் அவரவர்கள் தாய்மொழியில் எடுத்துரைக்கலாம் மூன்று தேசிய அவசர நிலை பிரகடனம் மக்களவையில் ஒப்புதலின் பெயரில் ஒரு வருட காலம் நீடிக்கலாம் நான்கு இந்தியாவில் பழங்குடியின மக்களுக்கு அதிக மக்களவைத் தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் ஐந்து சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சபாபதி என்ற நாடகத்தை இயற்றியவர் யார் 2. உரிமை வேர்க்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் மூன்று வீரகாவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் நான்கு செய்ய்கலம்பகம் என்ற நூலை இயற்றியவர் யார் 5. குழந்தை இலக்கியம் என்ற நூலை படைத்தவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி